रूपाय नमो சச்சிதானய गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே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 சவவனராதித்தமோமியோமிஷ்வி <clears throat> வாசஸ்பதிருதாரதீஹி குருஹு குருதம தாம இந்த மூணு நாமாக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் குரவே நம குருதமாய நம தாம்னே நம முடிஞ்சது இதுக்கு முதல்ல கூட இந்த சுராரிக்னே நம அப்படி படிக்கணும் நாம சொல்கிறது அது சொல்லணும்னு நினச்சேன் சுராரிக்னே நம விஷ்ருதாத்மனே நம இதெல்லாம் கரெக்டாக நம இந்த சதுர்த்தி பக்தி போடுறதுக்காக சொன்னேன் நமாங்கிறதுக்காக இப்போ தாமசப்தத்துக்கும் பார்த்துட்டோம் நாராயண பரோஜோதி சைதன்யம் சர்வ காமானாம் ஆஸ்பதத்வாத் வா தாம எல்லா ஆனந்தத்துக்கும் இருப்பிடம் சமஸ்த ஆனந்தத்துக்கும் இருப்பிடம் பிரம்மானந்தந்தந்தான் விஷயானந்தங்களுக்கு ஆதாரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னோம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதை பார்த்துட்டோம் இல்லையா தஸ்ருதி இனி அடுத்தது சத்யா சத்யாக்கும் அர்த்தம் பார்த்தோம் அதாவது சத்யவச்சன தர்மரூபத்வாத் சத்தியஹா அதாவது ச பொய் பேசாமல் இருக்கிறது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் அதில் கொஞ்சம் கூட பொய் கலக்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு மகத்தான புண்ணியமும் அதிருஷ்ட சக்தியும் நமக்கு கிடைக்கிறது சாஸ்திரம் சொல்கிறது இது காமன் சென்ஸுக்கே தெரியுமேன்னு சில பேர் சொல்லுவார் அதாவது பொய் பேசாமல் இருக்கு ஏன்னால் நான் எனக்கு எங்கிட்ட யாரும் பொய் பேசக்கூடாதுன்னா நான் யார்கிட்டையும் பொய் பேசக்கூடாது இது காமன் சென்ஸுக்கே தெரியும் ஆனால் எப்போ வேதம் சொல்லியிருக்கோ வேதம் வந்து சாமானிய தர்மத்தை சொன்னாலும் அதுக்கு அதிர்ஷ்ட சக்தி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கணும் ஆக பொய் பேசாமல் இருந்தால் நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும் பொய் பேசினா பாபம் கண்டிப்பாக வரும் ஆக வேதம் வந்து அதை விதிச்சிருக்கிறதுனால அது ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒரு அர்த்தம் சொன்னார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா சத்தியசிய அப்படின்னா வியாபகாரிக சத்தியசிய அதிஷ்டானம் பாரமார்த்திக சத்தியம் சத்தியசத்தியம் பிராணாவை சத்தியம் தேஷாமேவ சத்தியம்னு ஸ்ருதியில் பிருகதாரண்ய ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதுனால நான் தைத்திரியோபனிஷத்தையும் கோட்பண்ணேன் சச்சத் திய அபவத் சத்த தத் சத்தியமித்யாச்சே சத்திய அந்ர்த்தஞ்ச சத்தியம் அபவத் அப்படின்னு தைத்திரியோபனிஷத் சொல்கிறது பிரம்மானந்தவல்லி ஆஹா இந்த விவகாரத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று வந்தது ஒன்று போயிடுது ஆக இருந்தது இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது எப்பவும் இருக்கிறது ஆக இருப்புக்கும் இன்மைக்கும் வியாபகாரிக சத்துக்கும் வியாபகாரிக அசத்துக்கும் அதிஷ்டானமாக இருப்பது பாரமார்த்திக சத்தியம் அப்சல்யூட் ரியாலிட்டி தான் ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரெண்டுக்கும் சப்ஸ்டாட்டமாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆகா வியாபகாரிக சத்தியத்துக்கும் வியாபகாரிக அசத்தியத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது பாரமார்த்திக சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை சார்ந்துதான் வியாபகாரிக சத்தியமும் பாரமா வியாபகாரிக அசத்தியமும் இருக்குது எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் தாத்தா இல்லை இருந்தாருங்கிறது சத்தியம் இல்லைங்கிறதும் இல்லைங்கிறது அசத்தியம் அதுனால் இல்லை வந்தார் போயிட்டார் இருந்த காலத்தில் இருந்தார் அதனால்தான் சாஸ்திரத்தில் நிறைய விவகாரம் இதுபடி சொல்கிறது உண்டு முன்னால் இல்லை பின்னால் இல்லை இன்னொன்றா இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் பிராக் அபாவகா பிரத்வம்ச அபாவகா அந்யோன்ய அபாவகா அத்தியந்த அபாவகாம்போம் ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்பு ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்பு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இது அழிஞ்சு போயிடும் அழிந்த பிறகும் இல்லை புத்தகம் மவுஸ் இல்லை மவுஸ் புத்தகம் இல்லை புத்தகம் இல்லை ம ஒன்று மற்றொன்றாக இல்லை இல்லவே இல்லை முயல் கொம்பை போல இல்லவே இல்லை ஆனால் இத்தனை எதை சார்ந்திருக்குன்னா இத்தனை இல்லவே இல்லைன்னு சொல்கிறது யார் ஒருத்தன் இருக்கிறவன் தானே இல்லவே இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கான் முன்னால் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கான் பின்னால் இல்லைன்னு சொல்கிறவனும் இருக்கான் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறவனும் இருக்கான் ஆகவே இருக்கிறது இல்லை என்ற ஒரு ஸ் ரெண்டும் யாண்டும் உள்ள இருப்பை சார்ந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற இது புரிஞ்சுக்கணும் அதுதான் சத்தியசிய சத்தியம் சத்திய சத்திய பராக்கிரம அடுத்தது சத்தியா அவிதா பராக்கிரம எஸ் சத்திய பராக்கிரம சத்தியாங்கிறதுக்கு அவிதா அவிதான்னு ஒருபொழுதும் மாறாதது அப்படிங்கிற அர்த்தத்தில் வைத்தத்ய பிரகரணம் அப்படின்னு படிக்கிறோம் மாண்டத்தில் வைத்தத்தியம்னா மித்தியான்னு அர்த்தம் ஆனால் இங்கே அர்த்தம் பொய் இல்லைன்னு அர்த்தம் பொய்யில்லைன்னு அர்த்தம் ஆக சத்தியா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் செல்கிறார் சங்கராச்சாரர் பொய் அல்ல அப்படின்ங்கிறார் சத்தியன்னா உண்மைன்னு சொல்லப்படாதோ பொய் அல்ல எப்படிப்பட்டதுன்னா இறைவனுடைய ஆற்றல் உண்மையாக பொய்யான்னு கேட்க முடியுமா பொய்யே கிடையாது பரமசத்தியம்னு அர்த்தம் பொய்யல்லங்கிற போது அதுக்கு அழுத்தம் அதிகம் ஆகையினால் சத்திய பராக்கிரமகா பராக்கிரமகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவரால் ஆற்றல் மிக்கவர்னு அர்த்தம் ஆம்னி பொட்டன்ட் பரமசக்தி உள்ளவர்னு அர்த்தம் ஆக பொய்யில்லாத ஆற்றல் மிக்கவர் நிறைய பேர் வந்து ஆற்றல் இருக்கிற மாதிரி காமிச்சிப்பான் நான் நினச்சா தமிழ்நாடே ஆசியம் வாடிலாம் சொல்லுவான் அந்த அதெல்லாம் பொய்யான பராக்கிரமம் ஆனால் இறைவனுடைய பராக்கிரமம் வந்து பொய்யில்லாத பராக்கிரமம் ஆக் பராக்கிரமகான்னு சொன்னால் பராக்கிரம பாண்டியன் சாதாரண ஆக்கிரமணம்னு சொன்னால் ஆக்கிரமிக்கிறது என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இடத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆக்கிரமக பரானு ஆக்கிரமயத்தை அதாவது அவர் வந்து இந்த படைப்பை வந்து அவருக்கு ஆக்கவும் முடியும் காப்பாற்றவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஆக அப்போ ஏற்பட்ட சக்திமான்னு அர்த்தம் அப் மகாசக்திமான் சர்வசக்திமான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்கே சத்திய பராக்கிரமஹா சத்திய பராக்கிரம ஒரே வேர்டு அதனால் சத்திய பராக்கிரமஹான்னா இவருடைய பராக்கிரமம் ஒரு நாளும் பொய்யாகாது இவருடைய பராக்கிரமம் ஒரு நாளும் தோற்று போகாது மற்றவனுடைய பராக்கிரமெல்லாம் தோற்று போகலாம் பகவானுடைய பராக்கிரமம் எப்படி தோற்று போகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுங்கள் அதாவது மாயாசகித பிரம்மன் அது நினச்சா என்ன வேணாலும் பண்ணும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ன வேணாலும் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது அஹ மாயாசகித பிரம்மன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நிமிஷஹாக்கு ப அர்த்தம் அஹ சத்திய பராக்கிரமா என்னமஹா முடிஞ்சது நிமிலித்தே யதோ நேத்திரே யோகநிதிரா யோகநித்ரா ரத்திய அிமிஷா நிமிஷா எனமஹா நிமிஷான்னு சொன்னால் நிமிலித்தா எதா நேத்ரே யோக நித்ரையினால் என்ன இருதுன்னா சுவாமி வந்து யோக நித்ரையில் இருக்கார் வந்து சமாதி யோக சமாதி இப்போ இந்த யோக நித்ரா டெக்னிக்கல்லாம் யோகரித்ரா டெக்னிக்னால் என்ன அர்த்தம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக நினச்சி அதுக்கு பழைய பழைய பேர் சாந்தி ஆசனம்னு பேர் அப்புறம் இதில் ஷவாசனம்னு இருந்தது முதல்ல அது எல்லாேருக்கும் என்னவோ பண்ணிவிடுதோ அந்த வேர்டை கேட்டால் அலர்ஜி நீ வந்து இந்த ஜென்மாவை யூஸே பண்ணலைன்னா நீ சவந்தான் சரியாகவே ஆகையினால அப்போது ஷவ சிவத்தை வெளிப்படுத்தலன்னா பிரேத ஸ்வரூபமாக இருக்கிற இந்த சரீரத்தில் சிவத்தை வெளிப்படுத்தினா இது சவந்தானே உள்ளுக்குள்ளே சிவம் இருக்குது அந்த சிவத்தை ஆனந்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா அழுதுதுன்னா சவந்தான் அது இருக்கட்டும் இது ஷவாசனம்னா அது என்னமோ பண்ணிடுது அதனால சாந்தி ஆசனம்னா அப்புறம் யோக நித்ராங்கிறார் யோக நித்ரா அது மாதிரி தானே அப்போ வந்து நீ வந்து காலில் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் படுத்துண்டே நினச்சுட்டே தூங்கிடப்படாது கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் வருது யோக நித்ரைக்கு போனேன்னு சொன்னால் அயோக நித்ர ஆகிடுச்சு யோக நித்ரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேட்டட் விழிப்பு தூக்கம் அதாவது விழிப்புணர்வோடு கூடிய அமைதி அதுக்கு பேர் அதுக்கு பேர் யோக நித்ரா பெருமாள் படுத்திருக்கார் ஆதிசேஷனில் அது நித்ரா வந்து யோக நித்ரா அதுதான் சொல்கிறார் அதுக்காக கண்ணை மூடியிருக்கார் கண்ணை மூடின்றிருக்காருனா பெருமாள் தூங்கின்னு இருக்காருன்னு அர்த்தமா நீ தூங்க போகணுங்கிறதுக்காக பெருமாளை தூங்க வைக்கிறலையா திருப்பதியில் பெருமாள் தூங்க விட்டால் தூங்க விட்டால் அங்கே கூட்டம் வந்து மலைக்கீழே போயிடும் அது என்ன பண்ணுறது அப்போது ஒரு க்ஷணத்தில் இத்தனை பேரை டிஸ்போஸ் பண்ணி ஆகணுமே அப்போது நிமில தே வந்து கதவை போட்டுறான் எல்லா பள்ளியறை பூஜை எல்லாம் பண்ணி பெருமாளை படுக்க வைக்கிற படுக்க படுக்க வச்சிருக்கான் அப்போ தான் படுத்துருக்காரு படுத்து கதவை பூட்டி சாவியை கொண்டு போய் அங்கே ஒரு மடம் இருக்குது அந்த மடத்தில் வச்சிடறான் இவன் வச்ச உடனே அடுத்தவன் குளிச்சுட்டு வந்துங்க எடுக்கிறான் இவன் வச்ச வச்சு அஞ்சு நிமிஷம் ஆலை இப்போ சாமை உட்காந்து அந்த நின்று இப்படி இருக்கான் அப்புறம் ஒரு அடுத்த நிமிடம் சாவி எடுத்து விட்றான் தூங்க விடுறதில்லை எல்லாம் பாவனை அதனால் நேராக வந்து பழைய விடியின்னு திறந்து இப்போ தானேப்பா படுத்தேன் என்னை அதுக்குள்ளே எழுப்புற இல்லை நிறைய பேர் இங்கே அப்புறம் நாங்கள் தூங்க முடியாது இன்னும் இப்போ நாங்கள் தூக்கத்துலேருந்து எழுப்பலைன்னா நாங்கள் பத்து பதிஞ்சு நாளைக்கு தூங்க விடாமல் வந்து படுத்தி எடுத்துருவாங்க எல்லா ஊருக்காரங்களெலாம் அதனால் நான் தெரியும் சும்மா இதெல்லாம் நான் இடையில சொல்கிறேன் ஆஹ் நிமீலித்தே எதா எதா நான் எஸ்மாத்து ஹேதோஹோ நேத்திரே நிமீலித்தே எதுக்காக நான் யோக நித்ரா ரத்திய அந்த யோக நித்ரா இந்த சமாதினும் சொல்லலாம் உக்காந்துண்டு உக்காந்துண்டு தியானம் பண்ணுறது அதுக்கு பேர் யோக நித்ரா அது நீங்கள் நிர்விகல்பமாதி சொன்னாலும் சரி சவிகல்பமாதி சொன்னாலும் சரி அத்தா நிமிஷா ஆஹ தூங்குறதுல யோக யோகே யோக யோகபூர்வக நித்ரா நம்ம ராத்திரி சொல்கிறோமே அதெல்லாம் யோகந்தானே ராத்திரி ஸ்மரணத்தில் சொல்கிறோமே மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுக்தி அனுபவியத்தை போதேன विस्मृते திருஷ்யே துரியம் अनुभूयते, அத்தா நிமிஷா இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கலாம் இங்கே நம்ம சூப்பிளாக பார்க்குறோம் சங்கராச்சாரியா சொல்கிறார் அதாவது யோக நித்ரையில் இன்புறுகின்றவன் கண்களை மிருதுவாக மூடியிருக்கிறான் கண்களை மூடி மிருதுவாக மூடியிருக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் யோக நித்ரா ரதஸ யோக நித்ரா ரதாய நிமிஷாய நமகா யோக நித்ரையில் ரவித்திருக்கக்கூடிய கண்களை மூடியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணவே நமோ நமகா அப்படின்னு சொல்லி அப்படின்னா அடுத்தது அனிமிஷா சரி கண்ணை மூடியிருக்காருனா அடுத்த நிமிஷமே வந்து ஒன்று கண்ணை மூடியிருக்கார் சொல் இல்லை கண்ணை திறந்துருக்கார் சொல் மூடிருக்கார்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கண்ணை திறந்துகிட்டே இருக்கார் பாருங்கள் அதுக்கு ஒரு அர்த்தம் நித்ய நித்திய பிரபுத்தவரூபத்வாத் அனிமிஷா மத்ஸ்யரூபத்தையாவா ஆத்மரூபத்தையாவா அனிமிஷா மூணு அர்த்தம் சொல்கிறார் நித்திய பிரபுத்தவரூபத்வாத் எப்போவும் விழித்திருக்கிறார் சைத்தன்யம் வந்து தூங்குவா தூங்கும் ஆக அனிமிஷா அதுக்கு கண்களே கிடையாது பசத்தியச்சு ஆகையினால் அனிமிஷா ஆகா கண்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வு மீனாட்சின்னா சித்மகன் சுவாமி அதுக்கு அர்த்தம் சொல்லுவார் இமை கொட்டாத உயிர்களை பாதுகாப்பவள் அப்படிம்பார் இமைகொட்டாத உயிர்களை பாதுகாப்பவள் அதனால தான் அவளுக்கு மீனாட்சின்னு பேர் அப்படிம்பார் அதனால சங்கராச்சாரியார் மீனுக்கு எம கிடையாது மீன்களுக்கு எமை இல்லை அதனால் கண்ணை மூட முடியாது அது தூங்கிறது எப்படி இருக்குன்னா காளிதாசர் சொல்கிறார் வசிஷ்டர் எப்படி தியானம் பண்ணார்னு மீன் மாதிரி இருந்ததுங்கிறார் கண்ணை திறந்துன்னு தியானம் பண்ணாராம் இப்போ இந்த திலீப சக்கரவர்த்தி ரகுவம்சத்தில் வரும் திலீப சக்கரவர்த்தி அவர்கிட்ட போய் கேட்குறார் எனக்கு ஏன் குழந்தை இல்லை எனக்கு குழந்த பிறக்காததுக்கு காரணம் என்ன வம்சவருத்தி ஆகணுமே தர்மத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு வசிஷ்ட போய் கேட்குறான் திலீப சக்கரவர்த்தி அப்போ உடனே அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் கண்ணை திறந்துண்டே சொல்கிறார் மீன் மாதிரி தியானம் பண்ணார் காளிதாசர் சொல்கிறார் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை இருக்குது பார்த்தா தெரியும் ரகுவம்சத்தில் முதல் சர்க்கத்திலே வந்துவிடுறது அப்படி தியானம் பண்ணார் அப்படின்ட்டுருக்கு அது மாதிரி இங்கே என்னென்னு மத்ஸ்ய ரூபத்தையாவா மத்ஸ்யாவதாரம் பண்ணார் சுவாமி அதில் வந்து கண்ணு கண்ணு வந்து இம கிடையாது அதனால அனிமிஷாக அப்படி ஒரு அர்த்தம் ஆத்மரூபத்தையாவா ஆத்மரூபத்தையாவான்னு ஆத்மஸ்வரூபம் ஆத்மா ஒரு நாளும் தூங்குறதில்லை மைண்டு தூங்குறதா நான் தூங்குறேனா சொல்லுங்க போவோம் என்னோடய சென்சார்கன்ஸ் எல்லாம் வந்து இதாக இருக்குது நான் தூங்குறதா இருந்தால் நான் தூக்கத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனது தூக்கத்தில் ஒன்றுமில்லை என்ற அறிவை உடையவனாக நான் இருப்பதால் உறக்கத்தில் உறங்காதவனாக ஆத்மா இருக்கிறது நான் தூங்கவில்லை என்னுடைய இந்திரியங்களும் மனமும் ஒடுங்கி இருந்தன எத் ஸ்வப்ன ஜாகர சுஷு்தம் அவைத்தி நித்யம் தத்பிரம்மிஷ்கலமகம் நச்சபூத சங்கா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஆத்மாவுக்கு கிடையாது இண்டிவிஜுவலுக்கு தான் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஆகையினால் விழிப்பு கனவு உறக்கம் என்பது மனதிற்குத்தானே தவிர மனதிற்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வுக்கு இல்லை அறிவே வடிவான ஆத்மாவுக்கு கிடையாது அங்கே நித்திய பிரருத் பிரபுத்த ஸ்வரூபத்வாத்துன்னு முதல்ல சொன்னதுக்கு என்னென்னா அந்த ஈஸ்வரன் இருக்காரே கர்மபல தாத்தா எல்லாம் பார்த்துட்டே இருப்பார் நமக்கு சொப்னம் இருந்தாலும் அந்த சொப்னம் அவருக்கு தெரியுமா தெரியாதுண்ணா எல்லாத்தையும் இந்த சொல்லப்போனால் சொப்னத்தை நாம் அறியறோம் அதையும் பார்க்கலாம் அப்படியும் தெரிஞ்சுக்கலாம் ஆஹா அனிமிஷாஹா அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் அவர் பகவானை தூங்க வைக்கவா முடியும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு கதவெல்லாம் போட்டுவிட்டா சுவாமி தூங்கிட்டாருன்னு அறுத்துமா பள்ளி ரயில் கொண்டு வச்சு பாட்டெலாம் பாடி பாலெல்லாம் நல்லா கல்கண்டெல்லாம் போட்டு சாப்பிட்டுப்பட்டு நம்ம நல்லா சுகமாக தூங்குவோம் அவங்க ரெண்டு பேரும் தூங்குகிற மாதிரி ஒரு பாவனை இந்த கோயிலெல்லாம் ஏகாந்த சேவைன்னு ஒன்று ஏகாந்த சேவைன்னு சொன்னால் கதவெல்லாம் போட்டுவிட்டு அந்த ப்ரீஸ்ட் இருப்பார் அதை வாசிக்கிறதுக்கு ஒரு வீணை வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அப்போ பெருமாளுக்கு அது வைஷ்ணவா கோயில் தான் ஜாஸ்தி சைவா கோயில் எல்லாம் கிடையாது இருக்கும் ஒன்று ரெண்டும் இஞ்சியாக இருக்கலாம் ஆனால் வந்து இது என்னென்னா பெருமாளுக்கு ஏகாந்த சேவை நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படி அந்த சமயத்தில் உள்ள சில பேர்லாம் உள்ள விட வளவு விடு அப்போ இவர் வீணை வாசிப்பார் கொஞ்சம் நேரம் வாசிக்கிறதுக்குள்ளே அவருக்கு தூக்கம் வந்துவிடும் அப்புறம் வந்து சரி பெருமாள் தூங்கியாச்சு சொல்லி அவரை தேங்க அவ் அவர் கொசுவலையெல்லாம் போடுவாள் பெருமாளை வந்து இப்படி உட்காந்துட்டு இருப்பார் அப்புறம் அவருக்கு கொசுவலையெல்லாம் போடுவாள் சில கோயிலெலாம் படுக்க வச்சுருவாள் அத்திவிரத படுத்துகிட்டு தான் இருந்தார் ரொம்ப நாள் ஏன்னால் அந்த தூக்கம் கலையில் இருக்கு ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளே தூங்கிட்டு இருந்தார் என்ன அவர் எடுத்த உடனே நிறுத்திவிட்டா நாளைக்கு படுக்க வச்சு அதுக்கப்புறம் உட்காத்தி எழுப்பி நிறுத்தி வச்சு அப்புறம் எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து அப்புறம் பழைய படி வாழையெல்லாம் பார்த்தா திரும்ப தண்ணிக்குள்ளே போகணும்னு தோணிடுச்சு இந்த ஜனங்களை பார்க்குறத விட தண்ணிக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவங்களும் ஜனங்களும் அப்படி தான் எல்லோரும் சேர்ந்து உள்ளே போயிடுங்கோச்சுட்டாங்க சரி அனிமிஷஹா அனிமிஷாய நமஹா அடுத்தது சரக்வி ஸ்ரக்வி நமஹா பூத்தன்மய சஜம் நம் பிபர் சகுவீ வைஜய சஜம் சஜவு சஜ் நிசுன்ன மானு அர்த்தம் கழுத்தில் போட்டுக்கிற மா சுவாமி என்ன மாலை போட்டிருக்காருனா வைஜெயந்தி மாலா எப்படி வைஜெயந்தி மாலான்னா வைஜெயந்தி அப்படிங்கிற மாலையை நித்தியம் விபர்த்தி எப்பொழுதும் தரித்திருக்கிறார் இந்த வைஜெயந்தி மாலையோட தத்துவார்த்தம் என்னன்னா பூததன்மாத்திர ரூபாம் பூத தன்மாத்திரம்னா என்ன சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் அக சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகள் அந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் ஆகாசம் ஆகாசத்தோட குணம் வந்து என்னது சப்தம் வாயுவோட கணம் சப்தஸ்பரிசம் அக்னியோட கணம் குணம் சப்தஸ்பரிச ரூபம் ஜலத்தோட சப்த குணம் வந்து சப்தஸ்பரிச ரூபரசம் பிருத்திவியோடது சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் இந்த இதெல்லாம் இது இந்த இதுதான் வந்து அவர் மாலையாக தரிச்சுருக்கார் வைஜெயந்தி மாலா சங்கராச்சார் இது ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறார் பூத தன்மாத்திர ரூபாம் வைஜெயந்தியாக்கியம் சிரஜம் அதனால் எப்பவும் அவரை சார்ந்து தான் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரை இருக்குது இதெல்லாம் சூக்ஷ்மம் தன்மாத்திரை இருக்குது அது வந்து அதை தாங்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாலையை போட்டுருக்கார் இந்த வனமாலி இந்த மாலிலாம் இருக்கே புஷ்பமாலி அதெல்லாம் இருக்கே சம்பக்க மாலி என்னெல்லாம் சொல்லலாம் மல்லிகா மாலி எல்லா புஷ்பத்தையும் வனமாலினா வனத்தில் இருக்கிற புஷ்பங்களையெல்லாம் தரிச்சுன்னு இருக்கார் அதனால் வனமாலின்னு பேர் இங்கே வைஜயந்தி மாலா வைஜெயந்தி மாலா தாரிணே நமஹா அப்படின்னு அர்த்தம் வேற பிரமாணங்கள்லாம் இருக்கும் இவர் எதாவது சொல்கிறதா பார்ப்போம் परमं, सत्यवदनाख्यं, மோ அண்ட் பரமம் சத்தியம் சத்தலாம் பாகலே சத்த பரா நமீலித்தி கதசூன்யம் பாணிசூத்தம் இத்தே நமஷ் ஆயமீக சாசிரித்துத்தையுசூன அப்பிரபுஸ்வ மூத்தைய ஆத்மூத்தம் சுமவ இமரோஷம் நெகே தூவான் சக் சித்தியம் அதி அஸ்மே சஜ வி சுக்வின ததாச்ச விஷ்ணு புராணம் ஸ்லோகம் பாருங்க விஷ்ணு புராணத்தில் ஒன்று இருபத்ரெண்டு எழுபத்ரெண்டு பஞ்சஸ்வரூபாய மாலா வைஜயந்தி கதாபுதா சாபூதேதுசங்காத்தா பூதமாலா சைத்விஜரி இதுக்கு பிரமாணம் இருக்குது ஆச்சாரியில் இந்த பிரமாணத்தை காட்டில் இவர் காட்டுறார் माला वैजयंती हेतु பஞ்சஸ்வா வைஜய சூத்தேத்து தன்மேந்தூத்தை அஹூதா வைத்த வைஜய அப்படின்னா சரி பிபர்னா போட்டுருக்காங்க அர்த்தம் ஆஹா சப்த தன்மாத்திரைகளை தன்னுடைய மாலையாக அணிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வாச்சஸ்பதி அதுக்கு அர்த்தம் பார்ப்போம் வாச்சா வித்யா யாக பதி வாச்சி சர்வார்த்த விஷயாதீ புத்தி அசிதி வாசஸ்பதி உதாரதி ஓஹோ உதாரதீஹி வாச்சுதிருதாரதீஹி இத்தேக்கம் நாம ஒரே நாமமாக்கிட்டார் வாசஸ்பதி ருதாரதீஹி உதாரதியே நம வாச்சஸ்பதையே நம உதாரதியே நம அதனால தான் சில புத்தகங்களில் பார்த்தா தினி இது சங்கர பாடம் ராமானுஜ பாடம் மத்வ பாடம் அப்படின்னு புத்தகத்தில் போட்டிருப்பார் ரெண்டு நாமாக்களை சேத்ருக்கார் இங்க ஆஹா வாச்சகான்னு சொன்னால் வித்யாஹா பத்தி அதனால தான் ஒரே இதில் வாஷியம் வந்துருச்சு வாசஸ்பதிருதாரதீஹி அப்படின்னு ஒரே நாம ஆகா வாச்சகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் வாக் வித்யாயாக பத்திகி அறிவின் தலைவன் தமிழில் சொன்னால் அறிவின் தலைவன்னா என்ன அர்த்தம்னா சமஸ்தாஸ்திரங்களின் தலைவன் ஷாஸ்திரபதிஹி ப்கஸ்பதிக்கு அப்படிதான் ஒரு பேர் ப்ரகஸ்பதிஹி வாசஸ்பதிஹி ஒரே அர்த்தந்தான் வாச்சகா வித்யாயாக பத்திகி வித்யான்னு சொன்னால் ஞானம் அறிவின் தலைவன் அந்த அறிவை அறிவுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எத்தையோ எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உலகத்தில் அறிவு துறைக்கு ஏல்லை இருக்கா என்ன அதில் வாச்சஸ்பத்திஹி அதுக்கு அர்த்தம் என்னன்னா சர்வார்த்த விஷயா தீஹி உதாரதீஹிங்கிறார் வித்தைக்கும் இது சர்வ அர்த்த எல்லா விஷயத்தை பற்றின ஞானமும் அவர்கிட்ட இருக்குது அறிவின் தலைவன் அது மாத்திரமில்லை சாஸ்திரம் அதாவது சப்த ராசிகளுக்கும் அவன்தான் தலைவன் அர்த்த ராசிகளுக்கும் அவன்தான் தலைவன் அர்த்தம் சர்வார்த்த விஷயாதீஹி புத்தி அஸ்ய இது உதாரதீஹி சாதம் உதாரணம்னு சொன்னால் பெருந்தன்மைன்னு அர்த்தம் உதாரதீஹின்னு சொன்னால் பெருந்தன்மையான மனசு அறிவு வந்து ரொம்ப விரிந்த ப்ராட் அவுட்லுக்குன்னெலாம் சொல்கிறோமே ரொம்ப பரந்த மனசு விஷாலமான மனசு அப்படின்னு சொல்கிறோமே அந்த அர்த்தத்தில் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் எல்லா சாஸ்திரங்களும் இவரை சார்ந்து தான் இருக்கின்றன எல்லா விஷயஜானமும் இவருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆகா சர்வஜகான்னு அர்த்தம் சர்வஜா சர்வஜகாங்கிறது இன்னொரு இது வாச்சஸ்பதி ருதாரதீஹி காம்னீஷன்ட்டுங்கிறதுடைய இன்னொரு ஃபார்ம் தான் வாச்சஸ்பதி ருதாரதி வாசஸ்பதிகி அப்படின்னு சொன்னால் வேதங்களெல்லாம் அவர்தான் வேதங்களின் தலைவன் வேதப்பொருள்களின் வேதப்பொருள்களை அறிந்தவன் அர்த்தம் வேதங்களை வேதங்கள் மயமாக இருப்பவன் வேதங்களை தாங்குபவன் எல்லா அர்த்தம் இருக்கேன் நிறைய வேதப்பொருளை அறிந்தவன் ஓதியும் உணர்ந்தும் வேத வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டுன்னு படிக்கிறோம் இல்லையா ஆகா அதெல்லாம் பண்ணுறவர் அதில் அப்படிப்பட்டவர்னு அர்த்தம் வா உயித் ஏக்கம் நாம கிளியராக சொல்லிட்டார் இது ஒரே நாமாதான் அப்படின்னு மற்ற ஆச்சாரியர்கள்லாம் மாற்றி சொல்லியிருக்கலாம் வாச்சஸ்பதையே நமஹா உதாரதியே நமஹா அப்படின்னு இருக்கும் யோக நித்ரா வேறு என்னமோ பார்த்தோமோ பார்க்க சொன்னேனோ இல்லை ஆ என்ன இருக்கா என்னது இது உட்கார் ம் ஞானஸ்திமித்த லோச்சன ஞானஸ்திமித்த லோச்சனா ம் சுத்த மீனை இவ ஹ்ரதா ஹ்ரதா மீன் வந்து தண்ணியில் தூங்கின்னு மாதிரி இருந்தாராம் அந்த ஸ்லோகம் பார்க்க சொன்ன ஸ்லோகம் முதல் அத்தியாய முதல் சர்க்கம் எழுபத்தி ஸ்லோகம் வசிஷ்டர் மீன் போன்று இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது ரொம்ப காளிதாசனுடைய திருஷ்டாந்தங்கள்னால் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் உப்பமா காளிதாசா எக்ஸாம்பிள்னா காளிதாசன் தான் இந்த மாகன் ஒரு கவி அந்த மாக கவிக்கு எல்லா சக்தியும் உண்டு எல்லாமே பண்ணுவார் அவர் இதெல்லாம் போஜராஜாவோடய சபையில் இருந்தவர்களும்பாங்க நவரத்னங்கள் நவ இந்த நவரத் போஜராஜா இவங்களோட சேர்ந்து சிறப்புற்று இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற வழக்கம் அதே சொன்னால் காவியங்களுக்குள்ளே மனசு போயிடும் அடுத்த ஸ்லோ அக்ரணீர்க்ராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரண சஹசிரமூர்தா விஸ்வாத்மா சகிரணீராமணி நய நேத்த சகசிரமூர் விஷ்வாத் அக்ரம் பிரகஷ்டம் பதம் நயதி முமுக்ஷு முமுக்ஷூநீதி அக்ரணீஹி அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் அக்ரணி அப்படின்னு சொன்னால் அக்ரம் நயதி இக்ரணீ முன்னூக்கு கூட்டிகிட்டு போகிறாராம் எல்லாரையும் முன்னூக்கு கூட்டிகிட்டு போகிறவர்னு அர்த்தம் யாரேன்னா மோட்சத்தை விரும்புகிறவன் இந்த இடத்துல ரொம்ப மோக்ஷம் உண்மையான நிம்மதியை விரும்புகிறவனை முன்னுக்கு கூட்டின்னு போவார் இந்த பணம் பதவி புகழ்கிற நிம்மதியை விழும்புறவனை முன்னுக்கு கூட்டின்னு போகமாட்டார் பின்னுக்கு தள்ளிவிடுவார் ஆகையினால் அக்ரம் நயத்தி முன்னுக்கு கூட்டின்னு போகிறவர் பிரகிருஷ்டம் பயதம் நயத்தி கான் மொமுன்னு முமுட்சுக்களையெல்லாம் மோட்சத்தை விரும்புகிறவர்களை முன்னெடுத்து செல்பவர் முன்கூட்டி கொண்டு போவர் வாங்கோ வாங்கோ போகலாம் வாங்கோ மோட்சத்துக்கு போகலாம் வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போகிறவர் அக்ரணி இதை வச்சு தான் அக்ரிணின்னு அங்கே வச்சு விட்டார் பேர் ஆச்சாரியல் தான் சொன்னார் ஒரு ஆச்சாரியால் தான் சொன்னார் இதை அக்ரிணின்னு அது அக்ரணிங்கிறது அக்ரிணி ஆகிடுது நம்ம நம்ம அக்ரணீஹி அக்ரம் நயத்தி முன்னெடுத்து முன்ன முன்கூட்டி கொண்டு போவர் கூட்டின்னு போகிறார் சுவாமி நம்மளை மோட்சத்தை விரும்புகிறவர்களை குருவை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து முன் மோட்சத்தை கொடுத்துடுவார் அர்த்தம் அக்ரம் நயத்தின்னு என அர்த்தம் முக்தியை விரும்புபவர்களுக்கு முக்தியை கொடுப்பவர் அவ்வளோதான் முக்தியை விரும்புபவர்களுக்கு முக்தியை கொடுப்பவர் ஆக உண்மையான ஆனந்தத்தை விரும்புகிறவர்களுக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் மேலான இன்பம் அக்ரம் அக்ரம்னா முன்னாலேன்னு அர்த்தம் நுனின்னு ஒரு அர்த்தம் இந்த கர்மாலையெல்லாம் பண்ணுறோமே தர்பை வச்சுட்டு அக்ரம் மத்தியம் மூலம் அக்ரம் மத்தியம் மூலம் அப்படின்பான் அக்ரம்னா நுனி மத்தியம்னா இது அப்புறம் மூலம் இந்த நெய் பாத்திரத்தை இப்படி வச்சுட்டு தர்பை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் அது வேறு இப்படி அது சரியாக வச்சுக்க தெரியாது இப்படி பண்ணணும் அக்ரம் மத்தியம் மூலம் அக்ரம் மத்தியம் மூலம் வாத்தியார் சொல்கிறதுக்குள்ளே இவனுக்கு போரும்போது நாயும் ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் ஏதோ கர்மாலாம் ஞாபகத்துக்கு வருது அது ஒரு கர்மா அதான் மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய ஏன்னா உங்களுக்கு அந்த அக்ரஷப்தம் வந்து பிரசித்தமாக இருக்குது அதனால தான் அக்ரஹாரம் அக்ரஹாரம்னா முதல் மாலைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு மாலைன்னு அர்த்தம் இந்த கிராமத்துலலாம் எப்படி இருக்கும்னா நேரம் பெருமாள் இருப்பார் அதுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது சென்டரில் வச்சு சுற்றி கட்டுறது அப்புறம் வந்து கிராம பெரும்பாலும் அக்ரஹரம் எப்படி இருக்கும்னு கேட்டால் கார்னரில் நேராக வந்து க மேற்கில் கோயில் இருக்கும் கிழக்க பார்த்து ரெண்டு பக்கம் இப்படி வீடு கட்டிவிடுவோம் அதுக்கு பெரிதான் அக்ரம் பெரும்பாலும் அப்படி தான் நிறைய இருக்குது ஆனால் இதில் பார்த்தோம்னா பிளான் வந்து மய பிளான் எல்லாம் பார்த்தா அறுபத்தி நாலு டவுன் இருக்குது அதெல்லாம் தெருக்களெல்லாம் இப்போ வந்து கம்பராமாயணம் படித்தாலும் சரி வால்மீகம் இதிலெல்லாம் படித்தா தெரியும் நகரப்படலம் நாட்டுப்படலம் அப்படின்னு வரும் ஒரு நாடு எப்படி இருந்தது இதெல்லாம் அழிக்க பார்க்கிறாங்க பாருங்க பிற வந்து அதில் இடையிலே சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சிட்டி எப்படி இருந்தது அந்த சிட்டியில் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அந்தணர்கள் தெருக்கள் எப்படி இருந்தன வணிகர் தெருக்கள் எப்படி இருந்தன இப்படி தெருக்கள் சென்டரில் கோயில் இருக்கும் இல்லாட்டி என்னென்னா சென்டரில் ராஜாவோடது இருக்கும் சுத்தி ஊரருக்கும் அது மாதிரிலாம் இருந்துருக்கு அப்புறம் வயலில் எல்லாம் கோயில் இருந்துருக்கு என்னெல்லாமோ கதை இருக்குது நிறைய இருக்குது சிக்ஸ்டி டைப் ஆஃப் பிளான்ஸ் டவுன் பிளானிங் இருக்குது சாஸ்திரத்தில் அதெல்லாம் இப்போ வந்து எப்படி பண்ணுறது தெரியாது அது எப்படி இருக்கோ தெரியாது நமக்கு அத்தனை விதமான பிளான் இதெல்லாம் வந்து ஜெர்மனில் அவங்க ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் உட்காந்து அதெல்லாம் பெரிய டேபிளில் டிஸ்கஷன்லாம் பண்ணி அதை ஒரு மே இதாக போட்டு படமாக போட்டு பாருங்கள் உங்கள் ஊரில் இருந்ததெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் உங்களுக்கெலாம் வச்சுக்க தெரியாது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பொறாமை சண்டையிலையே நீங்கள் எல்லோரும் அடிச்சுக்கிறீங்க நாங்கள் அழகாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்று பொண்ணு எல்லாம் எங்கள் முன்னோர்கள் பொண்ணு நீ பண் டமால்தான் அடிச்சுக்கணும் ஒன்றும் பிரயோஜனமில்லை ஏன்னா நமக்கு இருக்கிற ராகத்வேஷங்கள் சண்டையிலையே இதெல்லாம் எல்லாத்தையும் எழுந்துட்டுருக்கும் ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு இடையிலடையில் அப்பப்போ புலம்பனோம் அப்படி அப்படிப்போம் கிராமணி பூத கிராமஸ் நேத்ருவாத் கிராமணி இங்கே தமிழில் கிராமணியார் அப்படின்னு கேட்டிருப்பீங்க மாப்போ சிவஞான கிராமணியார் அதாவது கிராமத்துக்கு அதிகாரி கிராம கிராமத்தில் இந்த என்னது என்ன மணிகாரர்ன்னு சொல்கிறாங்க பாருங்க அது இவர் தான் வணிககாரர் இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் ம் அலுவலர் ம் அப்போ அந்த காலத்தில் மணிகாரருமா மணிககாரருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இங்கே தான் கிராமணி இந்த கிராமணிங்கிற சப்தந்தான் இந்த கிராமணி ஆகி மணியக்கார கா இந்த கிராவத்துக்கு அங்கே போட்டான் எல்லோரும் ஒரே குழப்பானந்தான் இப்போ விஷ்ணு சாஸ்திரம் படித்தப்புறந்தான் ஒரிஜினல் என்னன்னு தெரியுது ஆனால் இங்கே என்ன சொல்கிறா தெரியுமோ பூத கிராமஸுங்கிற இந்த கிராமம் இருக்குது இது வந்து மக்கள்லாம் வழிகிற மனுஷ கிராமா மனிதர்கள்லாம் ஒரு இடத்துல கூட்டாக சேர்ந்து வாழ்கிற இடம் அதுக்கு மணியகாரன் ஒருத்தர் இருக்கார் ஆனால் இப்போ இந்த இந்த உடம்புக்குள்ள பூத கிராமம் அஜேத சகா இந்த பூத கிராமம் இருக்க பூத கிராமம்னா என்ன கண் மூக்கு செவி இந்திரியங்கள் இந்த உடம்பை ஒருத்தன் நடத்தின்னு போயின்ட்டுருக்கானே இந்த உடம்பை ஒருத்தன் நடத்துகிறானே காலம்புரம் எழுப்புறான் பல்லு தேய்ச்சி விட்றான் இதுக்கு இதில் இருக்கிற மலத்தை எல்லாம் தியாகம் பண்ணுறான் குளிப்பாட்டுறான் இதுக்கு சோறு போடுறான் அது தன்னோட ஆப்ஜெக்டாக நினச்சா பரவாயில்ல நானே நினச்சிட்டு பெரிசாவே அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் பூதகிராமேஷிதம் பதத்தி பிரேஷித்த மன கேனப்பிராணப்பிரதம பிரீதியுக்தேதான் கிராமணி கேனேஷிதான் வாச்சமிமா வதந்தி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது முதல் மந்திரம் சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோயுனி யார் இந்த உடம்ப வழி அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரே பூத குவியல் பஞ்சபூதாத்மக் பாஞ்ச பௌத்திகம் ஷரீரம் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியோடு இருக்கிற இந்திரிய கிராமம் இந்திரிய கிராமம் பூத்த கிராமம் பூத்த கிராமம்னா பூத சமூகம் கூட்டம் இதை யார் நடத்துகிறா அப்படின்னா ஆகவே கிராமணி அதனால் இந்த கிராமத்துக்கு ஹெட் அவர் ஆக இந்த உடலில் தலைவன் உடலின் உயிர்களின் தலைவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்ரீமான் அர்த்தம் இப்போ கிராமன் அக்ரணீ கிராமணீ அடுத்தது ஸ்ரீமான் ஸ்ரீஹி காந்தி சர்வ அதிஷ சர்வ அதிசாயினி அச இதி அதியன் அீமாயின கா அசயினீன்ம அஹஸ்ரீம் நோழி பிரசங்கர் இதை வச்சு தான் மலையாளியெல்லாம் சொல்கிறது அவன் முகத்தில் ஸ்ரீ பற்றியா சொல்கிறா இல்லையா மலையாளத்தில் சொல்கிறது உண்டு அவனோட ஃபேஸ் பற்றியோ ஒரே ஸ்ரீ அப்படிம்பா நம்மூரில் அது கிடையாது கேரளாவில் உண்டு அவன் என்ன ஸ்ரீயாக இருக்கான் பாரு அப்படிம்பா தேஜஸ்ரீயாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீ இருக்குது முகத்தில் ஸ்ரீ இருக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடப்படாது முகத்தில் ஸ்ரீ இருக்குது பாரு என்ன ஸ்ரீத்துவம் அப்படி சொல்லுவார் அதுதான் இங்கே சொல்கிறார் காந்திகி காந்திகின்னா ஒளி சர்வ அதிசயினி காந்திகி அனைத்தையும் மேலோங்க செய்கின்ற ஒளி எல்லாம் பிரகாசிக்கிறது ரொம்ப ஃபேராக இருக்கான் ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கான் அதனால் ஒளி பொருந்தியவன் அர்த்தம் ஒளி உடையவன் ஒளி பொருந்தியவன் அதனால் ஸ்ரீமானு மதுப்புதி புத்தி அப்படி மாதிரி ஸ்ரீமான் மது போடுறார் பாருங்க பகவான் கி ஸ்ரீ அர்த்தாத் காந்தி சப்சே படி ஹை படி ஹை இஸ்லியே வை இஸ்லியே ஸ்ரீமான் ஹை ஹிந்தியில் போடுறான் படி டிவீ அஸ் சர்வ அதிசயினி காந்தி எல்லாத்தையும் மேலோங்க அங்கே எல்லோரும் நிற்கிற போது அவன் நின்னான்னா அது கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது அவனையே பார்க்குறா எல்லோரும் அவனையே பார்க்குறா இல்லாட்டி அவளையே பார்க்குறா அதனால் இங்கே வந்து புல்லிங்கத்தில் போட்டிருக்கு இல்லாட்டி அதே ஸ்ரீலிங்கத்தில் போட்டால் ஸ்ரீமதி ஸ்ரீமான் ஸ்ரீமதி ஆஹா ஸ்ரீமான் சரி அடுத்தது நியாய ஸ்ரீமதே நமஹா நியாய நம அடுத்தது பிரண அக அ அபேதக்காரக தியாய அனுக்க எனக்கு மருந்து வேணும் பிரமாண அனுகிராக்க அபேதக்காரக தியாய நியாய நம நியாய भगवान பகவான் நியாயரூபமாக இருக்க பிரமாணத்தை ப்ளஸ் அபேத காரகனாக இருக்கிறார் கொஞ்சம் நல்ல நுணுக்கமா எழுதியிருக்கார் ஓகே எங்க இருக்குது அதிசாயினி காந்தி அதிசாயினிருக்கா इति ஓ அதியினீ அதிசாயிஞ்சூழியுடாயி அதுமன் ஓகே வியாச்சை அனே வியசவ்மன் இனப்பௌரு அது அப்பௌணருரு தரிசிதம் ஏற்கனவே அனிர்ஷவிரீமா வந்திருக்கு பத்தொம்பதாவது அங்கஸ்ன்னுக்குது வத்தியிருக்கு சொல்லுட நியாய தக்கீத்த பிரமாணமலட்சி வியாச்சை பிரமாணி பேதக்காரக ஆசாத் விவேச்சி இங்கே அபேதக்காரக்காக இருக்குது அதாவது சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் தர்க்கத்தை யூஸ் பண்ணுறோம் இப்போ அத்வைதானத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாம் திருஷ்டாந்தம் தர்க்கத்தை யூஸ் பண்ணுறோம் ஊகத்தை யூஸ் பண்ணுறோம் இங்கே பிரமாண பேக்காரக்காக அபேதக்காரக்கானு ரெண்டு அர்த்தம் இருக்குது போல் இருக்குது ஏன்னா பிறகும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆக தர்க்கங்கிறதுக்கு இந்த அர்த்தம் திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் தர்க்கம்னு சொன்னால் அதில் நாலு அம்சம் இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதுக்கு பக்ஷா சாத்தியாக பக்ஷா ஹேத்து திருஷ்டாந்த இது நாலு அம்சம் உள்ளது தர்க்கம் தர்க்கம்னு சொன்னால் வச்சுங்கோ அனுமானம் இன்ஃபரன்ஸ் தர்க்கஹா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபரன்ஸ் இன்ஃபரன்ஸ்னு சொன்னால் இன்ஃபரன் தர்க்கத்துக்கு இன்னொரு லாங்குவேஜ் சம்ஸ்கிருத பாஷையில் அனுமானம்னு பேர் இன்னொன்று ஊகஹா ஊகஹான்னு சொன்னாலும் அனுமானம்னு சொன்னாலும் தர்க்கம்னு சொன்னாலும் ஒன்று சில பேர் வந்து ஊகத்துக்கும் அனுமானத்துக்கும் வித்தியாசம் சொல்லுவாள் என்ன சொல்லுவாள் ஊகம் ஒருவேளை தப்பாகலாம் அனுமானம் தப்பாகாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் சொல்கிறது உண்டு ஆனால் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பின்னால் ஏதோ இதுக்காக சொல்கிறது அதனால் அனுமானம் இதெல்லாம் வந்து இந்த தர்மம் வேறே தானம் வேறேன்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லியிருக்க தானம் வேறே தர்மம் வேறேன்னு தானம் தர்மத்துக்குள்ளே தானம்ங்கிறது ஒரு அம்சம் தட்சிண வேறே தானம் வேறேன்னு வேணால் சொல்லலாம் அந்தர்வேதி தஷிணா பகிர்வேதி தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய பேரை வந்து இது வந்து ஒரு பொருளை எதிர்பார்த்து கொடுத்தா அதுக்கு பேரு பா தானம் எதிர்பார்க்காம கொடுத்தா தர்மம் யாரெல்லாம் என் படிக்காமல் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க அது நிறைய பேர் படிச்சுட்டு வந்து நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆச்சா தர்மசப்தத்துக்கும் தான சப்தத்துக்கும் இந்த எல்லாம் அடங்கிறதுங்கிறதே தெரியல தானம்ங்கிறது ஒரு வகையான தர்மம் புண்ணிய கர்மா அது வந்து யாகசாலைக்குள்ளே கொடுத்து அதுக்கு பேர் தட்சிணுன்னு பேர் யாகசாலைக்கு வெளியில் கொடுத்தா அதுக்கு பேர் தானம்னு பேர் அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது அதுலேயும் சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அது வேறு விஷயம் இப்போ எதுக்கு சொல்கிறோம் தர்க்கான்னு சொன்னால் இன்ஃப்ரென்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது தமிழ்லாம் ஊகம் அனுமானம் தான் சொல்லி பழக்கம் இதுக்கு தமிழில் இன்னொன்று இருக்குது கருதல் அளவை கருதல் அளவை இப்போ பிரமாணத்துக்கு பேர் காண்டல் அளவை அனுமான பிரமாணத்துக்கு பேர் கருதல் அளவை காண்டல் கருதல் அப்படின்னு தமிழில் தூயத்தமிழில் சொல்லப்பட்டிருக்கு கருதல் அப்போது தர்க்கங்கிற பதத்துக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கார் தர்க்கஹா எப்போ ஏற்பட்ட தர்க்கஹா அபேதக்காரகா தர்க்கஹா பிரமாண அனுக்கிராக தர்க்கஹா வியாக்கியானக்காரர் விவருத்தி வியாக்கியானக்காரர் தாரக பிரம்மானந்தா என்ன சொல்கிறார் பேதக்காரகான்னு எழுதியிருக்கார் அதை நான் வந்து விச்சாரம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் நான் இப்போ தான் அதை பார்க்குறேன் இங்கே வந்து பேதக்காரகான்னு இதில் வந்து ஒரு எஸ்ஸு போட்டிருக்கு அபேதக்காரகான்னு போட்டிருக்கு இது வந்து இது கரெக்டாக இது கோரக்பூர் புக்கு கரெக்டாக இந்த புக்கு கரெக்டாக தெரியல ஆக இந்த பாஷியத்தில் எப்படி இருக்குது முக்ஷோனிதி சர்ஷாம்பாம் அகிரணீர் விஷ்ணு சேவிய பூஜ்யஷ் நித்தியசிதி மோக் தர்மபுஷ் என்ன இங்கே வியாக்கியானமே போடலை இங்கே போட்டிருக்கேன் பிரமாண அனுகிராஹக்காக பேதக்காரகஸ்தர்க்க இதில் க்ளீனாக இருக்கு ஏன்னால் இவரோட தான் எடுத்துக்கணும் இதுதான் பிரமாணம் கோரக்பூர் புக்கை நாம் इतना भेदारक इप्लीवर अभेदारकटार ऐमेंट्री कमेंटरी वत्यासमुद इंलख्य शाष्य प्रमाण अनुग्राहक अनुग्राहो भेद विसर्गलोपम प्रमाण अनुग्राहो भेदकारकर्क का न्याय அதனால மத இப்படியே வச்சுக்குவோம் ஏன்னா இவர் பிரமாணம் அதிகம் கோரக்பூர் புக்கை விட இந்த புக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேதக்காரகா பிரித்து காட்டுறதுன்னு அர்த்தம் அதாவது பிரமாண அனுக்கிராகக்காகனா பிரமாணத்தை பிளஸ் பண்ணுறது எந்த பிரமாணத்தையும் அது பிளஸ் பண்ணுறது ஒரு பிரமாணத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அனுக்கிரகா தர்க்கஹா அறிவுக்கு அறிவைத்தரும் கருவியை அருள் புரிவது அப்படின்னு அர்த்தம் அறிவைத்தரும் கருவிக்கு அருள் புரிவது எது தர்க்கம் அனுமானமே ஒரு பிரமாணம் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பக்ஷேத்து சாத்திய திருஷ்டாந்தம் உங்களுக்கு சொல்கிறேன் பக்ஷா ஹேத்துஹு சாத்தியா திருஷ்டாந்தா தர்க்கத்தில் நாலு அம்சம் இருக்குது அதாவது எதை சொல்ல வர்றோமோ அது சாத்தியம்னு பேர் அது எதை சார்ந்திருக்கோ அதுக்கு பேர் பக்ஷான்னு பேர் அது அந்த அந்த சாத்தியத்துக்கு எது காரணமோ அதுக்கு ஹேத்துன்னு பேர் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அதுக்கு திருஷ்டாந்தகான்னு பேர் வழக்கமாக சொல்கிற திருஷ்டாந்தம் என்னென்னா பர்வத்தா வன்னிமான் தூமவத்வாத் யதா மகானசே இது ஒரு வழக்கமான சொல்கிறது மலை நெருப்பை உடையது புகை தெரிவதால் அடுப்பை போல சமையல் கட்டில் உள்ள சமையல் கட்டில் உள்ள அடுப்பை போல புரியுறதோ மலை நெருப்பை உடையது புகை தெரிவதால் சமையல் கட்டில் உள்ள அடுப்பை போல இதுதான் ஹோல் தர்க்கத்தினுடைய இது எப்போ பேசினாலும் இப்படி பேசணும் அதுதான் தர்க்கபூர்வமாக பேசுறதுன்னு பேர் தர்க்கம்னால் வாதம்னு அர்த்தம் இல்லை தர்க்கம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறா தர்க்கம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற வார்த்தை தர்க்கம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் வாதம் வேறே த வாதத்தில் தர்க்கம் ஒரு அம்சம் வாதத்தில் தர்க்கம்ங்கிறது ஒரு அம்சம் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போ கோர்ட்டில் வந்து வாதாடுறார் வக்கீல் அவர் வக்கீல் வாதாடுற போது சட்டத்தை கோட் பண்ணுறார் அதோட சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்கிறார் அதை வச்சு தான் அனுமானம் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஊரில் பிரத்யத்தையே அனுமானம் பண்ணின்னு உட்காண்ட்ருக்கான் இவன் ஒருத்தன் ரா பாபரி மஸ்ஜித்துங்கிறான் இன்னொருத்தர் ராம ஜென்ம பூமிங்கிறான் நீ ராம ஜென்ம பூமினே சொல்லப்படாது ஹிந்துக்கள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க ராம ஜென்மபூமி ராம ஜென்மபூமி ராம ஜென்ம பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க பாபரி மஸ்ஜித் பாபரி மஸ்ஜித் பாப்ரி மஸ்ஜித் முதல்ல இந்த ரெண்டு வேர்டு இருக்கு பாருங்கள் இந்த சென்டென்ஸ் அப்புறம் வந்து இன்னும் சர்ச்சைக்குரிய இடம்ங்கிறான் இன்னொருத்தன் டிஸ்ட்ரிபியூட் டிஸ்பியூட்டட் லேண்ட் அப்படிங்கிறான் ஒருத்தன் யாருக்கு டிஸ்பியூட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது மத சார்பற்றவர்கள் நாங்கள் உள்ளேயே வந்து விசாரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கானே இது பிரத்யமாக இருக்கேன்னா இப்போ அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில ஜ்ஜே வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறார் பாம்பேயில் அந்த இது ஹோட்டல் பிளாஸ்ட் பண்ணுற போது இந்த இதெல்லாம் அவனே பண்ணுறான் சுடுறான் எல்லாம் டிவி ஊர் முழுக்க பார்த்துன்னு இருக்கு அவனை கசாபா அவனை வந்து முன்னாடி நிறுத்தி வச்ச இவன் தான் அதை பண்ணினாங்கிறதுக்கு என்ன ஆதாரன்னு கேட்குறார் எப்படி நாங்கள் ஆதாரத்தை இனிமேல் சப்மிட் பண்ணுறோம் இல்லை அந்த வீடியோ ஆதாரங்கள் ஏற்கப்படுமா வீடியோ ஆதாரங்கள் வீடியோ ஒரிஜினலான்னு நாங்கள் பார்க்கணும் இவன் அப்போவே காமிச்சிருக்கான் டேரக்டர்ல உள்ளுக்குள்ளேருந்து எப்படி இருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் நியாயம்னு பேர் சட்டம் ஒரு இருட்டரைன்னு பாருங்க அந்தா கானூன் நான் பாருங்கள் அதாவது எப்படி எல்லாம் நம்ம பண்ணுவோங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம் நான் சொன்னேன்னே நேத்திக்கு ஒருத்தர் சொல்கிறாரு சொன்னேன்னு நீங்கள் என்ன தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களேன்னா மைக் சரியில்லேன்ட்டான் என்ன லாஜிக் பாருங்கள் அவனும் தலையை பெச்சுக்கிறாங்க எப்படி அவன் கிட்ட பதில் எப்படி சொல்கிறது இந்த கிருஷ்ணா ஈஸ்வரன்ட்ட ஒரு லாஜிக் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நாங்களும் தேடி இருப்போம் கிடைச்சதே கிடையாது இந்த கிருஷ்ணா ஈஸ்வரன் வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட போவோம் ஒரு காலத்தில் இப் அப்போ வந்து நாங்கள் போகிறச்ச போகிறோம் அப்படின்னா நிறைய பண்ணி வச்சுருக்கேன்ப்பா இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல எங்களுக்கு இது போகிறோம்னா நிறைய பண்ணி வச்சுருக்கேன்னா நீ நிறைய பண்ணி வச்சுருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது நிறைய பண்ணி வச்சிருக்கேன்னு போறேன்னு சொல்லப்படாதுண்ணா என்ன லாஜிக் அது எங்கள் குருநாதர் சொல்லிவிட்டார் நான் தோற்று போனது இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல என்ன அதுக்கு தான் பதில் வரும் போகிறோம் கிருஷ்ணா அப்படின் சொன்னால் உடனே பதில் என்ன நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்கிற சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க எப்படியோ ஞாபகம் வந்துடுத்து இன்றைக்கி ம் இப்போ ஹேத்து பக்ஷ இப்போ மலை நெருப்பை உடையது மலைங்கிறது பக்ஷம் நெருப்புங்கிறது சாத்தியம் புகைங்கிறது ஹேத்து சமயக்கட்டில் இருக்கிற அடுப்புங்கிறது எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் எதை சொன்னாலும் சரி இப்போ வந்து ஜகத்காரணம் பிரம்மை ஜகத்காரணம் பிரம்மை சொல்கிறேன் வச்சு கூட ஜகத்காரணம் பிரம்மை ஜகத்து பக்ஷம் என்ன ஜகத்துங்கிறது பக்ஷம் பிரம்மன் தான் ஜகத் பிரம்ம பிரம்ம காரணம் பிரம்மை ஜகத்காரணம் பிரம்ம ஜெகத்துங்கிறது பக்ஷம் காரணம் பிரம்மை எப்படின்னா காரியத்துவாத் காரியத்துவாத் எப்படின்னா ஹடவத் குடத்தை போல எத்த எத்திர காரியம் தத்திர காரணம் எப்படி சொல்லுவோம் எத்த எத்திர எத்த எத்திர தூம தத்திர வன்னி அது மாதிரி எத்த எத்திர காரி எத்த எத்தா தத்த மிருத்து குடம் அப்படி சொல்லு புரியுறதா அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் நியாய நமஹா அப்படின்னு சுவாமியை சொல்கிறத நியாயஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பரம உபகாரமாக இருக்கார் எனக்கு அறிவை கொடுக்குறது இப்போ வந்து வேதம் சொல்கிறது அதுதான் பிரமாணம் அந்த பிரமாண பிரமாணத்துக்கு ப்ளஸ் பண்ணுறது அதை பிரித்து காட்டுறது பேதக்காரக்கா பேதக்காரக்காகனன்னுன்னு அக்கு வேறு ஆணி வேற விஷயத்தை பிரித்து புரிய வைக்கிறது பேதக்காரகா பேதக்காரகானு அர்த்தம் அதெல்லாம் பகுத்தறிந்து உபதேசம் பண்ணுகிறது அப்படின்னு அர்த்தம் பிரமாண அனுக்கிராக பேத காரகா ரொம்ப அழகான ஒரு நியாயத்துக்கு டெஃபனேஷன் கொடுத்துருக்கார் சங்கராஜர் நியாயா ஈஸ் ஈக்குவல் அதாவது அதுக்கு பேர் தான் நியாயம்னு பேர் நியாயம்னு சொன்னால் லாஜிக் இந்த நியாயத்துக்கு தான் இன்னொரு இங்கிலீஷில் என்ன பேர் அதுக்கு என்னமோ அதில் ஜஸ்டிஸ் வேறு ஜஸ்டிஸ் எல்லாம் வேறு லொஜிஷியன் போ நியாயவாதி லாஜிக் அதுக்கு வந்து இன்னொன்று இருக்குது வேறு ஏதோ ஒரு வேர்டு இருக்குது எபிஸ்டமாலஜி ஆ எபிஸ்டமாலஜின்னு சொன்னால் அறிவு ஆராய்வு இயல் அறிவு ஆராய்வியல் அறிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சி அதுக்கு பேர் பிரமாணசாஸ்திரம்னு பேர் நமக்கு நாலெட்ஜ் எப்படி வருது நாலெட் எப்படி வர்றதுங்கிறத பற்றி நான் அனலைஸ் பண்ணுறது அதுதான் பிரமாண சாஸ்திரம்னு பேர் நியாயசாஸ்திரம்னு பேர் தெரியல பார்க்குறேன் ஓ அறிவு எப்படி தோன்றுகிறது சரி நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் படிப்போம் பிரமாண அனுக்கிரக்கா பேதக்காரகா தர்க்கஹா வந்து கோரக்பூர் புக்கில் அந்த ஒரு எஸ்ஸு போட்டிருக்கிறது வந்து சாதாரணமாக ஆண் பிரித்து காட்டுறது ஆனால் இந்த இடத்துல இந்த வியாக்கியானத்துக்கும் அந்த வியாக்கியானத்துக்கும் பேதம் இருக்குது பிரிச்சு இருக்குது ஆஹா அபேதக்காரகாவா பேதக்காரகாவா அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வகுப்பில் க்ளியராக சொல்கிறேன் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் விஷ்ணுங் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தய சகசிரூர சகசிரபாட்சி சகசிரா புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சத்குருநாமமாராஜ்கீ